ஒரே வாகனத்தின் மீது ரஜியில் லாகும் அவர்கள் நபிசல்லூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னே அமர்வு இருக்கும் நிலையில் நபி சலுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் உத்தரவிற்கு காத்திருக்கிறேன் அல்லாஹின் தூதரே தங்களின் உத்தரவிற்கு பணிவதை பெரும் பெயராகவும் கருதுகிறேன் என்று முவாதும் அவர்கள் கூறினார்கள் மீண்டும் நபி சொல்லு அலி அவர்கள் அழைத்தார்கள் உத்தரவிற்கு காத்திருக்கிறேன் கருதுகிறேன் என மீண்டும் முவாதும் இவர்கள் கூறினார்கள் இவ்வாறு மூன்று முறை கூறப்பட்டது பிறகு தன் உள்ளத்திலிருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது அல்லாஹுமின்வார் என்றும் எவரையும் அல்லாஹ நரகத்திற்கு செல்லவிட மாட்டான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதரே இந்த செய்தியை நான் மக்களுக்கு அறிவித்து விடலாமா அவர்கள் மகிழ்ந்து போவார்களே என்று முவாத் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நீர் அறிவிக்கும் அச்சமயத்தில் இது மட்டும் போதுமே இன்று அவர்கள் அசட்டையாக இருந்து விடுவார்கள் என நபி சல்லா அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் கல்வியை மறைத்த குற்றத்திலிருந்து தப்புவதற்காக தமது மரண தருவாயில்தான் இந்த ஹதீஸை முகாதர் அதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்